ஸ்ரீதிணாந்திரம் டைபாயன முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கி வியை தவிரூதம் ஸ்ரீராமிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மரூன் சனோஸ் சாா ஓ நமோ கத்திருஷிபோ மஹோ நமோ சோபிரவர பிரத்தோமஸ்மி ஓ ஆப்பமாச்சுஸ்மோமிஷம் மாஹம்மரா மாகோத் அனராக்கணமஸ் மே தரத்தையத்சுர் ஓவாவது ஃண்டண்டம் ரண்டாவது மந்திர சோ விஜம் வினவோ வயசோக विज्ञानस्य गतम तत्रास्य यथा कामचारो विज्ञानं மச்சாரோ வித்தியு அதிவோ விஜாத் பூய तन्मे भगवान बाबूयस्ती सनत कुमारर सनत्कुम पड़ी पड़ीपड़म वाक् मन संकल्पम चि ध्यान விஜானம்னு ஒன்று ஒன்றா சொல்லிக்கொண்டு அதை பிரம்மமாக உபாசிக்கும்படி சொல்கிறார் நம்ம முறையாக பார்த்து கொண்டிருக்கோம் தியானத்தை பற்றி சொன்னதில் சில கருத்துக்கள் தியானம்னா ஏகாகிரதான் தான் அர்த்தம் பல உரையாசிரியர்கள் தியான பலம் இங்கே தியானம் என்று சொல்லப்படுகிறது தியானம்ங்கிற கிரிய இல்லை தியானத்தோட பிரயோஜனம் ஆஹ் தியான பலமே இங்கே தியானம் என்ற சப்தத்தால் சொல்லப்படுகிறது ஆ ஏகாகிரத்தையினால தான் லௌக்கிக விஷயத்திலையும் கூட ஒருத்தன் பணம் சம்பாதிக்கிறதோ பொருளியல் மெட்டீரியல் டெவலப்மெண்ட்டும் கூட ஒருத்தனுக்கு ஏகாகிரத்தையினால்தான் சித்திக்கிறது ஏகாகிரத்தை இல்லாததுனால தான் நிறைய பேர் கலகம் பண்ணுறான் கோள் மூட்டுறான் இன்னொருத்தனை குறை சொல்லின்னு இருக்கான் ஆனால் இதெல்லாம் பண்ணாம இருக்கிறவனுக்குத்தான் அவன் பொருளை பொருளீற்ற விஷயத்தில் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை பொருளாதார நிலையில உயர்ந்த நிலை அடைகிறவன் இதிலெல்லாம் ஈடுபடாமல் உழைத்து முன்னேறுகிறான் அவன் இவற்றில் கவனம் செலுத்துவதில்லை மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கர் சொல்றோமே எவ்வவர் பாரார் கொள்ளார் அவமதிப்பும் கொள்ளார் அதாவது பெருமையோ சிறுமையோ எதைப் பொருத்தியும் பொருட்படுத்தாமல் வேலை செய்கிறான் ஆக ஏகாகிரதா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு உழைக்கிறான் அப்புறம் இந்த பருவத்தாக தியாயந்தி விரக்ஷாகா தியாயந்தின்னா ஸ்துதி அது ஒன்றும் பிளான் பண்ணி ஒன்றும் தியானம் பண்ணுறது இல்லை நம்ம அப்படி நினைக்கிறோம் அது தியானம் பண்ணுற மாதிரி இருக்கு ஆக இது ஸ்துதி இந்த பர்வத்தங்கள் விரக்ஷங்கள் இதெல்லாம் தியானம் பண்ணுறது பிருத்திவி தியாயத்தி இதெல்லாம் வந்து ஸ்துதி அது ஒன்றும் பிளான் பண்ணி தியானம் பண்ணுறது கிடையாது ஆக தியானம் பிரம்மோபாஸ்வ தியானத்தை பிரம்மமா உபாசனை பண்ணு அது காட்டிலும் மேலே இருக்காருனா விஜானம் விஜானம்ங்கிறத ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கிறோம் நாம் விஜானம்னு சொன்னால் சாஸ்திரார்த்த ஜானம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் அப்புறம் விஜானேன ருக்வேதம் விஜானாதி யஜுர்வேதம் விஜானாதி அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன அர்த்தம்னா பிரமாண புத்தியினால் அதை அறிகிறான்னு அர்த்தம் அங்கே விஜானேனங்கிறதுக்கு பிரமாணத்தையா பிரமாண புத்தியா விஜானேனுங்கிறதுக்கு அந்த அர்த்தம் அதனால தான் விஜானம் கிடைக்கிறது சாஸ்திரத்தை பிரமாணமாக ஒத்துக்கிறதுனால சாஸ்திர ஞானம் கிடைக்கிறது அந்த ஞானத்தை தியானம் பண்றான் அதனால தான் ஏகாகிரத உண்டாகிற ஒரு லௌகிக திருஷ்டாந்தங்களை மனசில் வச்சுட்டே சில இதெல்லாம் சொல்லிகிட்டே வரார் அதுதான் எல்லாம் பார்த்தோம் நாம ஆக விஜானத்துக்கு இந்த ரெண்டு அர்த்தத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல எடுத்த உடனே விஜானம் வாவத் தியானா அந்த இடத்துல விஜான சப்தத்துக்கு அர்த்தம் சாஸ்திரார்த்த ஞானம் சாஸ்திரார்த்த விஷயம் ஞானம் அப்புறம் விஜயானேன அப்படிங்கிற இடத்துக்கு பிரமாணத்தையா எஸ் அர்த்த ஜானம் தியான காரணம் அந்த இடத்துல விஜயானேனங்கிறதுக்கு சாஸ்திரத்தை பிரமாணம்னு ஒத்துக்கிற காரணத்துனால அப்படின்னு அர்த்தம் சாஸ்திரந்தான் அறிவை உண்டு பண்ணுறது அப்படிங்கிற காரணத்தினால தான் சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம் அதுக்குன்னு மெனக்கடுறான் இல்லையா அது மெனக்கெடுறானு அர்த்தம் அதை முயற்சி பண்ணி பெறான் ஏன்னா அதனால பயன் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த அறிவை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு சாஸ்திர குரு வாக்கியசிய சத்திய அது பேர் தான் ஸ்ரத்தான்னு எனக்கு தியானம் பண்ணணும்னா விஜயானம் வேணும் விஜயானம் வேணும்னா விஜயானத்தோடு நான் தெரிஞ்சுக்கணும் விஜானத்தோட அர்த்தம் இது இதுலருந்து தான் எனக்கு விஜயானம் கிடைக்கும் விஜான காரணம் விஜான காரணம் ஸ்ரத்தா பிராமணிய புத்தி இன்னொரு பாஷையில் சொன்னால் ஸ்ரத்தா சொல்லலாம் பிராமான்ய புத்தி ஸ்ரத்தி ஒரு லக்ஷணம் உண்டு பிரமாணே விஸ்வாசஹா ஸ்ர்தா ஸ்ர்தா கீ திருஷி தத்துவோதம் குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசஸ்ர்தா ஸ்ரத்தித்தான் இந்த இடத்துல விஜானேன்னு நான் நீங்கள் போட்டுக்கலாம் ஸ்ரத்தையான்னு போட்டுக்கலாம் தப்பு கிடையாது நான் இன்னொரு இடத்துல ஸ்ரத்த வரப்போறது இருந்தாலும் சங்கராச்சாரியார் விஜானேன தம் விஜானா தீங்குறதுக்கு இந்த அர்த்தத்தை தான் கொடுக்கிறார் ஞாபகம் வச்சுக்கணும் எப்படியோ விஜயானேன விஜயானம் விஜயானேன விஜயானம் தைத்திரிய மகாநாராயத்துல ஒரு வாக்கியம் வரும் அன்னாபவந்தி பிராணைன தபஸ்தபா ஸ்ர்தா ஸ்ரத்தஜா மேதா மேதஜா மனீஷா மனீஷா மனோ மனசாத்தியமதி ஆதன் ஒரு வாக்கியம் போறது மகாநாராயணபுருஷத்துல கடைசில வரக்கூடியது பிரஜாபத்தியோஹருணி அப்படின்னு ஒரு அணுவாக்கம் ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய ரெண்டு பக்கத்துக்கு போகும் அதில் வந்து அன்னதானத்தினுடைய மகிமையை சொல்லும் அன்னத்தினால் என்ன ஆகுறதுன்னா மோட்சமே கிடைக்கிறதுன்னு சொல்லுடு அன்னாத்து பிராணாக பவந்தி பிராணை பலம் பலேன தபா தபசா ஸ்ரத்தா ஸ்ரத்தையா மேதா மேதையா மனிஷா மனிஷையா மனஹா மனசா ஷாந்தி ஷாந்தியா சித்தம் சித்தேன ஸ்மிருதி ஸ்மாரக்கு ஸ்மாரேன விஜானம் விஜானேன ஆத்மானம் வேதயதி தஸ்மாத் அன்னம் ஆகவே அன்னதானம் உயர்ந்தது அன்னதானம் பண்ணினா ஒருத்தனுக்கு மோட்சமே கிடைக்கும் ஒருத்தர் அன்னத்தை அந்த காலத்தில் அன்னத்தை சாப்பிட்றது எதுக்குன்னா ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷா இந்திரிய போகார்த்தம் இல்லை இந்த உலக வாழ்க்கை வாழ்கிறதுக்காக சாப்பிட்றது இல்லை மோக்ஷத்தை அடையிறதுக்காகத்தான் இந்த உணவெல்லாம் அந்த அன்னத்தில் தான் சம்ஸ்காரம் இந்த அன்னத்துக்கே சம்ஸ்காரம் பண்ணி தானே சாப்பிட்றோம் அன்னத்துக்கு சம்ஸ்காரம் தான் இந்த நம்ம பரிசோதினம் பண்ணுறதில் அன்ன சம்ஸ்காரம் சாப்பிட்ற போது அதுக்கு தண்ணி நீர் சுற்றுறோமே சுற்றி அதுக்கெல்லாம் மரியாதை பண்ணுறோம் அபிமந்திரணம் பண்ணுறோம் முதல்ல ஜலத்தை சுற்றுறோம் அப்புறம் அது மேலே தெளிக்கிறோம் அதுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி அது இந்த மந்திரத்துக்கு சம்ஸ்காரம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றோம் எதுக்காக நான் இந்த சாப்பாடு எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும் அந்த பாவனை நல்ல அன்னம் பிரம்ம உபாஸ்வ வரப்போறது பார்க்கலாம் விஜானம் பிரம்மேத்யுபாஸ்தே அந்த பலனை சொல்றது விஜான பிரம்மோபாசனை பலன் என்னது விஜானத்தை பிரம்மன்னு யார் உபாசனை பண்றானோ அவன் விஜானவத்தஹா ஞானவத்தஹா லோகான் அதாவது ஓரளவுக்கு ஞானம் உள்ளவர்கள் நல்ல ஞானம் உள்ளவர்கள் உலகத்தில் தான் இருப்பான் அஜ்ஞானிகள் உலகத்தில் இருக்க மாட்டான் அவன் அறிஞர் உலகில் அறிஞர்கள் உலகை அவன் அடைவான் அறிவையே கடவுளாக எவன் வழிபடுகிறானோ அவன் அறிஞர்கள் உலகத்தில் வாழ்வான் அபிசித்திய அது மட்டுமல்ல அவனுக்கு அறிவாற்றல் நன்கு மிகும் சக்தி அந்த சுய அறிவு இயற்கை அறிவுன்னு பேர் தமிழில் இருக்கு இயற்கை அறிவு அந்த இயற்கை அறிவு அறிவு பாடங்களால் கிடைக்கக்கூடிய செயற்கை அறிவு இயற்கை அறிவு அப்புறம் பட்டறிவு எல்லாம் சேர்ந்து நுண்ணறிவாக மாறிடும் தனக்கு சுபாவமாக சிந்திக்கிற ஒரு சக்தி இருக்கு அது ஒரு பிளஸ்ஸிங் அனுகிரகம் செல்ஃப் திங்கிங்றாங்க செல்ஃபை பத்தி திங்க் பண்றது இருக்கட்டும் தானாவே சுயமாவே சிந்திக்கிற ஒரு சக்தி கிரியேட்டிவிட்டின்லாம் சொல்றோம் இல்லையா அந்த சக்தி இருக்கு அதனால தான் அறிவு அறிவு நூல்களுடைய தரம் உயர்ந்துட்டே வருது அறிவு நூல்களுடைய தரம் உயர்றதுக்கு காரணம் என்னன்னா ஒரு அதை புரிஞ்சிட்டு அந்த நூலை பிடிச்சிட்டு புரிஞ்சுட்டு அதன் மூலம் தாங்கள் புரிந்து விஷயத்தை அதோட சேர்க்கிற போது குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டே போறோம் இதுவரைக்கும் எத்தனையோ ரிஷிகள் சங்கராச்சாரியார் எழுதினார் பாஷியங்கள்னா வித்யாரண்ய சுவாமி பலபடி மேலே போனார் இப்ப இருக்கிற ஆச்சாரியர்களும் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆகையினால எத்தனையோ விஷயங்கள் இன்னும் புஸ்தகங்களாக காசியில் இருக்கிறார்கள் பண்டிதர்கள் இருக்கிறார்கள் பல இடங்களில் இருக்கக்கூடிய பண்டிதர்கள் இன்னும் அதற்கு மெருகேற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் மெருகேற்றுகிற ஆள்கள் குறைந்திருக்கிறார்கள் இந்த காலத்தில் நிறைய பேர் இருந்திருக்கிறார் ஆக அறிஞர்கள் உலகம் உலகத்தை அவன் அடைவான் நன்றாக அறிவாற்றல் அவனுக்கு அவன் நன்றாக சிந்திக்க முடியும் அதை காட்டிலும் பெரிசிருக்கான்னு கேட்டார் இருக்குன்னு விட்டார் அடுத்த மந்திரம் படிக்கலாம் பலம் பாவ விஜா அபிகம் விஜான் ஏகோ பலவான் கம்பயத்தே சலீபவோன்ச்சரிச்சரன் உபசத்திரோத்தோ विज्ञाता बलेन बलेन बलेन बलेन விஜா வை பீ தித்தரிம் பலே நௌர் பலன பசவச்சு திருணவனஸ்ப இந்த இடத்துலம் நலிமை இன்னொன்று மனோபலம் மனோபலமும் சேந்து பலத்துக்கு காரணம் அன்னம்னு அடுத்த உபாசனை சொல்ல போகிறது படிச்சிருக்கோம் தத்துவமசி பிரகரணத்துல இதுக்கு முன்னால கண்டத்தில் படிச்சிருக்கோம் சாப்பிடற சாப்பாடு மூணா பிரிகிறது ஸ்தூல பாகம் மலமாகிறது சூக்ம பாகமெல்லாம் மாம்சமாக ரத்தமாக இருக்கு அதிசூக்மமான பாகம் வந்து மனசாகிறது படிச்சிருக்கோம் அது மாதிரி ஒன்றை ஒன்று உடல் வலிமையும் உள்ள வலிமையும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது படிக்கிறோம் இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியாது பலம் பல பலம் பலம் என்பது பல வகையானது ஷரீரபலம் மனோபலம் ஞானபலம் பணபலம் ஆள் பலம் எல்லாம் சொல்லலாமே அதிகார பலம் இப்படி பலம்ங்கிறது பல அம்சங்களை உடையது இங்கே முக்கியமாக மோட்சத்திற்கு சாதனம் என்னன்னா சரீரம் பலமா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் பலமா இருக்கணும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கணும் பலமா இருக்கணும் நூறு அறிவாளிகள் இருந்தாலும் ஒரு பலவான் அவர்களை ஒரு வழிபடுவான் பலம் கல்வியா செல்வமா வேரமா சினிமாவை ஞாபகப்படுத்தி பாரு சரஸ்வதி சரஸ்வதிவதாம் ஏகா சதம் விஜயானவ தாம் ஏகா பலவான் ஆக்கம்பயத்தே ஒரு பலவான் என்ன பண்றான் அவங்கள ஆட்டி படைக்கிறான் உடல் வலிமை மிக்கவன் ரொம்ப சார் ரொம்ப ரகல ஒண்ணா அவன்ட்டான் என்ன பண்ண முடியும் சங்கராச்சாரிய உதாரணம் என்ன சொல்றார் ஒரு யானை போறும் ஒரு யானை வந்து இது பண்ணிட்டுன்னு வச்சு யானை கட்டி பண்ணீங்கன்னா தெரியும் எல்லாரையும் ஒரு வழி பண்ண ஆகினால பலவான் சாரம் இதுதான் விஜானத்தை விட பலம் உயர்ந்தது பெருசுன்னு அதுக்கு இன்னும் சொல்றார் எதா பலி பவதி ததா போட்டு நாம ததா உத்தாதா பவதி வலிமை இருந்தால் தான் எந்திரிக்க முடியுங்கிற சிம்பிளாக சொல்கிற சில பேருக்கு எந்திரிக்கணும்னா இப்படி இப்படி இப்படி திரும்பி அப்படி திரும்பி வயசானவங்களை பார்த்தா தெரியும் இப்படி திரும்பி அப்புறம் பக்கத்தில் செவத்துக்கிட்ட உட்காந்து அவரை பிடிச்சி மெதுவாக எந்திரிக்கணும் எந்திரிக்கிறதே ஒரு பெரிய ப்ராஜெக்டும் பர் பரமாத்ம சுவாமி எழுந்துவிட்டால் பெரிய விஷயம் உத்தாத்தா பவதி உத்தாத்தா பவத்தின்னா எந்திரிக்க முடியும் எந்திரிச்சாதான் குருவுக்கு சேவை பண்ண முடியுமா இவர் அதை சொல்றார் எல்லாம் வேதாந்தத்து சொல்றார் எழுந்தாதான் குருவுக்கு சேவை பண்ண முடியும் உத்தாத்தா பவத்தி உத்திஷ்டன்னு பரிச்சரித்தா பவதி அவருக்கு போய் சேவை எல்லாம் பண்ண முடியும் நமஸ்காரம் பண்ண முடியும் அதில் பண்றதுன்னா இப்படி இப்படி இப்படி இப்படி என்ன பண்றது நன்றாக நமஸ்காரம் பண்ணணும்னாலும் பலம் வேணும் உபசத்தா பவதி அவர் பண்ற சேவை நமஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு பக்கத்தில் போய் உட்கார முடியும் ஏன்னா எந்திரிக்க முடியணும் உட்கார முடியணும் உபசத்தா பவதி உபசீதன்னு திரஷ்டா பவதி உக்காந்துதான் பார்க்கணுமா எப்படி எல்லாம் பேசுறது பாருங்க உட்காந்து பாக்கிறதுக்கு ஒரு பல உட்கார்ந்த உடனே கொஞ்சம் எப்படி விழுந்துதான பார்க்கணும் உபசீதன்னு திரஷ்டா பவதி பார்த்துட்டு இருந்தா போருமா கேட்கிற சக்தி வேணுமே என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டா என்னவோ சொன்னேன் ஸ்ரோதா பவதி ஸ்ரோதா பவதி கேட்டா போருமா யோசிக்கணும் மந்தா பவதி யோசிச்சாதான் அப்புறம் புரியும் பவத்தி அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் செய்ய முடியும் கர்மா கர்மாவை செய்கிற விஷயத்தில் சொல்கிறாரு கர்மகாண்ட திருஷ்டியில் சொல்கிறார் கர்த்தா பவதி நான் கூப்பிடுறேன் யாராவது நம்ம கிட்ட கூட இருக்கிறவங்களை கூப்பிடுறேன் வாப்பாங்கிறேன் வந்துட்டு நமஸ்காரம் பண்ணுறான் நான் சொல்றத கேட்குறான் கேட்டுட்டு யோசிச்சுக்கிறேன் யோசிக்கிறேன் யோசிக்கணும் அது யோசிக்காதனால தான் நமக்கு நிறைய சிக்கல் சொல்லிட்டாரு அப்படின்னு போயிடுவோம் என்னப்பா அன்னைக்கு சொன்னேன்னு அப்படின்னா ஆமா சொன்னீங்க என்னப்பா நடக்கலையே ஆமா நடக்கல ஏன்பா நடக்கல அப்ப நானே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறியா இல்லை இப்ப நீயாவது ஃபீட்பேக் கொடுக்கலாமே கொடுக்கலாம் என்ன பண்ண சொல்லி மூணு மாசம் ஆச்சே ஆமா மூணு மாசம் ஆச்சு பேசினா எப்படி காரியம் பண்றது கர்த்தா பத்தி ஆமா அபோக்தா அகர்த்தா அபோக்தா அபோக்தா சொல்லப்படாது அகர்த்தா போக்தா சுவாமிகள் என்னன்னா எப்படி ஆசிரமத்தின் அனுபவங்கள் ஆசிரமம் நடத்துறது அனுபவங்கள் எப்படி தெளிவாக இருக்கு பாருங்க வேதாந்தம் மாத்திரம் படிக்கல எப்போ குழிக்குள்ள போயிருவேன் பரவாயில்லாம் அப்படி சரி கர்த்தா பவதி போத்தாபவத்தி கர்த்தா பவதி அப்புறம் என்ன அது விஜாத்தா பவதி ரொம்ப அழகா போடுறது பாருங்க கர்மா பண்ணினாத்தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இல்லாட்டி எப்படி இப்படி ஒழுங்கா வேதாந்தம் சொல்ல முடியும் ஆசிரமம் நடத்தினா தான் வேதாந்தமே தெளிவா புரியும் வேதாந்தத்தினுடைய பெருமை புரிய வேண்டும் என்றால் செயல்படு செயல்பட்டாத்தான் வேதாந்தத்தோட மகிமையே புரியும் வாஜ்யதா பவதி ஆஹ் விஜயானம் வரணும்னா கர்மா பண்ணணுமா கர்மா பண்றதுக்கு ஞானம் வேணுமா ஞானத்துக்கு திங்க் பண்ணணுமா திங்க் பண்ணுறதுக்கு கேட்கணுமா கேட்குறதுக்கு பார்க்கணுமா பார்க்குறதுக்கு பக்கத்தில் போய் குரு கிட்ட உட்காரணுமா உட்காரணும் எந்திரிக்கணும் நமஸ்காரம் பண்ணணும்னா சாப்பிடணுமா புரியுறதில்ல தான் கனெக்ஷன் ஆகையினால எல்லாமே வலிமையோடு இருக்குங்கிறார் ஸ்துதி பலேனவை பிருத்திவி திஷ்டதி இந்த பூமி வல வலிமையால் என்றோன்னு இருக்கிறது பலேன அந்தரீக்ஷம் பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் இடைப்பட்ட இடம் அந்தரிஷம் நான் சொல்லியாச்சு பல முறை இது வருது பலத்தினால தான் சொர்க்கம் பலத்தினால தான் மலைகள் தேவ மனிதர்கள் பசுக்கள் எல்லாமே திருண வனஸ்பதையாக ஸ்வாபதான் இதெல்லாம் படித்தது தான் பிரதானி ஆக்கீட்ட பதங்க பிப்பீலகம் பலேரலோகஸ்திஷ்டதி தஸ்மாத் பலமுபாஸ்வ தஸ்மாக போட்டும தியானம் பண்ணு அப்ப தியானம் பண்ணா என்ன கிடைக்கும் பலம்தான் கிடைக்கும் சயோ பலம் பிரம்மேத்யுபாஸ்தே யாவத் பலச கதம் तत्रास्य यथा कामचारो भवती, यो, यो अस्ति भगवो तन्मे भगवान ீீத் வலிமயே கடவுளே நீ தியனம் செய்ய ஆனால் உனக்கு வலிமை கிட்டும் அளவற்ற வலிமையை பெறுவாய் நோய்கள் உன்னை அணுகாது எனவே பலத்தை பிரம்மமாக உபாசனை பண்ணுவாய் ஆக அதுக்கு மேல ஏதாவது பெருசா இருக்கான் இருக்கு அந்த பலத்துக்கு காரணமானது அண்ணம் அதை சொல்றார் அடுத்த கண்டம் படிக்கலாம் அண்ணம் பூஜா यद्युह जीवेत मन्ता தசராிர்னீயத்ு विज्ञाता மந்தோகா சயை அன்னு அண்ணம் வாவத் பூய காட்டிலும் பெரியது அன்னம் அன்னம்னா நாம் சாப்பிட்ற சத்துர்விதம் அன்னம் கடிச்சு சாப்பிட்றது நக்கி சாப்பிட்றது முழுங்கி சாப்பிட்றது உறிஞ்சி சாப்பிட்றது எல்லாம் பச்சாமியன்னம் சதுர்விதம் நார் கீதையில் பகவான் எல்லாமே அன்னந்தான் எதெல்லாம் உள்ள என்னென்ன ஃபார்மில் செலுத்துறோமோ அத்தனையும் அன்னந்தான் அது எப்படி பலஹேத்துவம் எப்படின்னா இதெல்லாம் நமக்கு சாதாரணமாக புரியறது இதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட ரொம்ப சூக்ஷம்னு சொல்லிட முடியாது கதம் அகேத்துவம் அது எப்படி கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சு போயிடுறது அப்படிங்கிற சிம்பிளா சொல்ற பத்து நாள் சாப்பிடாம இருந்தா தெரிஞ்சு போயிட போறது அண்மைய வெதிரேக்க நியாயத்தினால அன்னசத்துவே பலவத்வம் அன்ன அபாவே பல தஸ்மாத் பலசிய காரணம் அன்னம் சிம்பிள் அண்ணன் உணவை அறிந்தினால்தான் உடல் வலிமை உணவை அறிந்தவில்லை என்றால் உடல் வலிமை இல்லை எனவே உடல் வலிமைக்கு காரணம் உணவு எளிமையா சிம்பிளா புரிய வச்சு தசராத்ரி அத்த ஜீவேத் அதுக்கப்புறம் ஒருத்தன் உயிரோட இருந்தானே ஆனால் அதிலே போயிடுவான்னு அர்த்தம் கற்பனையிலே சுத்து போயிடுவான் நமக்கு கிடைக்காமே போயிடுமோ இப்படி நினைச்சான்னா அஞ்சாவது நாளே அவுட்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடைய இருக்கணும் கிடைக்காம போயிட்டு இப்போ படித்தோம் ஏதோ ஏதோ ஒரு ஊரில் வெளிநாட்டில் ஒரு சுரங்கத்துக்குள்ளே போய் முப்பத்தி ரெண்டு பேர் என்னாச்சோ தெரியல இப்படி ஒன்று ஒருத்தனா போயின்ட்டு இருக்கான்னா வெளியில கொண்டு வரதே ரொம்ப நாள் ஆகும் நாலு மாதம் ஆகுங்குறான் கொண்டுட்டாங்களா ஓ இப்படிலாம் கேள்விப்படுறோம் ஆக அதுவாட இருந்தான் முடியாது அத்ரஷ்டா அஸ்ரோதா அமந்தா அபோத்தா அகர்த்தா அவிஞாத்தா பவதி படிச்ச தப்பா படிச்சுட்டோம் திரஷ்டா ஸ்ரோதா சொல்லிட்டேன் அத்ரஷ்டா அஸ்ரோதா அமந்தா அபோத்தா அகர்த்தா விஜாதா பதினா ஒண்ணும் நடக்காது பார்க்க முடியாது கேட்க முடியாது நினைக்க முடியாது சிந்திக்க முடியாது புரிஞ்சிக்க முடியாது செய்ய முடியாது அப்புறம் எங்கே கிளாரிட்டி அனுபவங்கள் நான் புரிஞ்சுக்கிறது தெளிவான அறிவு நுண்ணறிவு எங்கே கிடைக்க போகிறது விஜாத்தானா நுண்ணறிவாளன் அப்படின்னு போடு இந்த இடத்துல ஆனா அன்னத்தை கொடுத்துட்டோமானா அப்புறம் என்ன ஆகுறதுனா கஷ்டாபவதி ஸ்ரோதா பவதி மந்தா பவதி போத்தா பவதி கர்த்தா பவதி விஜாத்தா பவதி ஆக இல்லை இது ஷாப் உணவு இருந்தால் இதெல்லாம் நடக்கிறது இல்லைன்னா இல்லை அதனால என்ன பண்ணுற நீ அன்னம் உபாஸ்வ அன்னத்தை பிரம்மம்னு நினை வேதத்தில் நிறைய இருக்கு அன்னம் பிராணம் அன்னமபானமாக அன்னம் மிருத்தியும் தமு ஜீவா தூமாக அன்னமே ஷாவுக்கும் காரணம் வாழ்க்கைக்கும் காரணம் அன்னம் மிருத்தம் தமு ஜீவா தூமாகு அன்னம் பிரம்மாணோ ஜரசம் வதந்தி அன்னமாக பிரஜனம் பிரஜான கிடையாதான் உணவு இல்லை என்றால் தலைமுறைகளே வருங்கால தலைமுறை எங்கே இருக்க போறது குழந்தைகளே இல்லைங்கிறது அன்னமாக பிரஜான மோகமன்னு சத்யம் பிரிவீமி நமக்கு வாழ்க்கைக்கு நண்ப நண்பனாக இருப்பது உற்ற உருதுணையாக இருப்பது உணவுக்கு உற்ற துணையாக இந்த வாழ்க்கையில மேலோங்கி செல்வதற்கு உற்ற உருதுணையாக இருப்பது உணவு கேவலாகோபவதி உணவை பகிர்ந்து உண்பாயாக பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புவாயாக வேதத்துல இருக்குது நீயாக தனியாக உண்டால் நிறைய பாவத்தை சம்பாதிப்பாய் ஏ பச்சந்தி ஆத்ம காரணாத்தினர் பகவான் கீதேன் தனக்காக மாத்திரம் சமைச்சுக்கிறவரு உணவை பிறருக்கு பகிர்ந்து நீ உண்ண வேண்டும் அப்புறம் இந்த அப்படி பண்ணாதான் அண்ணன் பேசுறது அகம் மேகஸ்தன என் வருஷன் நான் தான் மேகமா இருந்து மழையா பெய்கிறேங்கிறது எல்லாம் ரொட்டேஷன் என்னது ஒரு சக்கரம் இது பிரவிறி சக்கரம் தர்ம சக்கரம் இது இயற்கை இயற்கை சக்கர சுழல் இயற்கை சுழற்சி அப்படி சொல்லணும் மாமதமத்யான் என்னை வழங்காதவனை நான் சாப்பிட்டு விடுவேன் என்னை பிறருக்கு வழங்காதவனை நான் உண்டு விடுவேன் அப்படின்னு அண்ணம் பேசுறது மாமதன் தியகமத்யான் சத் அமிர்தோ பவாமி நான் ஷாவை தடுப்பவனாக இருக்கிறேன் இதுதனும் அன்னசூக்தம் பேரு வேதத்திலே இருக்கு ஹுக்வேதத்திலே இருக்கு எஜிர்வேதத்திலே இருக்கு இதுக்கப்புறம் தான் வாக் சுக்தமெல்லாம் வருது இந்த ஆடல தான் வரிசையா வரும் அன்னசுக்தம் வாக் சுக்தம் சிரத்தாசுக்தம் பாக்யசூக்தம் எல்லாம் இந்த ஆடல்தான் வரிசையா வந்துட்டே இருக்கும் ஆக எதுக்கு அன்னம் உபாஸ்வ அன்னத்தை உபாசனை பண்ணு ஏன்னம் பிரம்மோபாசத்தே தைத்திரியோபனிஷத்திரி இருக்கு அதில் வாழ்க்கையில் இறை உணர்வோடு வாழ கற்றுக் கொடுக்கிறது இந்து மதம் ஏதோ தனித்தனியாக அதெல்லாம் தனி கிளப்பு தனி அது தனி தனியெலாம் பிரிக்கிறது இல்லை எல்லாம் அதுக்கு போகக்கூடாது தீயத்தில் ஈடுபடக்கூடாது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் எல்லாம் பாபத்துக்கு பயப்படு புண்ணியத்தை செய்கிறத்துக்கு ஆசைப்படு புண்ணியத்தை செய் திரும்ப திரும்ப சொல்லு ஆஹா அன்னம் உபாஸ்வ இப்படி அன்னத்தை உபாசனை பண்ணால் என்ன கிடைக்கும் நிறைய சாப்பாடு கிடைக்கும் அவ்வளோதான் சயோன் அன்னவோ வை சோகா பி சிவ காமச்சாரோ அஸ்தி பகவோன்னா தன்மே பகவான் எவனொருவன் அன்னத்தை பிரம்மம் என்று உபாசனை பண்ணுகிறானோ அவன் அன்னத்தை உடையவர்களுடைய உலகங்களை அடைவான் நல்ல புட்டு கிடைக்கும் சரியா கிடைக்குமா ஜாகிரதையா புரிஞ்சுங்களுடைய வாட்டர் தெராப்பிங்க ஒரு தாமரை பாத்திர நல்லா ஜலத்தை முதல்ல ராத்திரி வச்சு காலம்புற எடுத்து குடிச்சிங்கன்னா எவ்வளோ நல்லதெல்லாம் ஏற்படும்ங்கிற பானவத்தா லோக்கான் அபிசித்தி ஆனால் அவனுக்கு அன்னத்தை சாப்பிட முடியும் அன்னவான் பவதி அன்னாதோ பவத்திங்கும் வேதம் நமக்கு அன்னவான் பவத்தி பரந்தும் நான் அன்னாதகா பவத்தின்னா உன்ன அதாவது அன்னன் நிறைய கிடைக்கும் ஆனால் சாப்பிட முடியாது என்ன டாக்டர் சொல்லியிருப்பார் பார்க்கலாமே தவிர சாப்பிடக்கூடாது வரும் அப்படியே தப்பி தவிர வரிசையா வைப்பாங்க தர்சனம் பண்ணிட்டு அனந்த கோட்டி நமஸ்காரம் அன்ன பிரம்ம உபாசனை உடம்பு நல்லா இருக்கும் அப்படி புரிஞ்சுக்கணும் நிறைய அவனுக்கு உணவு கிடைக்கும் சாப்பிட முடியும் திரும்ப திரும்பி தோவை சநாதோபதி அஸ்வமேதையாக மந்திரத்தில் வருகிறது பிரஜாபதி அகாமயத மகான் நான் நன்கு உணவை அருந்துவேனாக சாப்பிடுவேன் ஆக அஸ்வமியாக மதத்தில் அவர் மகான் அண்ணாதோ பவத்லாம் சாப்பிட்றது நாங்கள்லாம் பாடசாலையில் படிக்கிற போது பாடசாலை பையன்களுக்கு சாப்பாடு போறாருந்தான் நினைப்பேன் நான் பிரம்மச்சாரிகள் எச்சேஷ்டமா சாப்பிடணுமா கிரகஸ்தர்கள்லாம் முப்பத்தி ரெண்டு கவலமா சன்னியாசிகளுக்கு சன்னியாசிகளுக்கு எட்டே கவலமா எட்டு கவலம்தான் சாப்பிடணுமா சன்னியாசிகள் சன்னியாசியில பார்த்தா எட்டு கவலம் சாப்பிட்ற மாதிரியா இருக்கு என்ன சொல்றேன் எல்லாம் சொல்லுறேன் எட்டு கவலம் தான் சாப்பிடணும் சன்னியாசியா மாத்திரம் தான் இப்படி விவகாரம் பண்ணா என்ன பண்ணுறது பலம் வேணுமே ஜாக்கிரதையா சாப்பிடணும் கிடைக்கும் எதா காமச்சாரோ பவதி பிரம்மத்தை அன்னத்தை பிரம்ம உபாசனை பண்ணா அன்னத்தை காட்டிலும் பெரிசா இதாக இருக்கப்பான்னா சொல்லுங்கோ அண்ணீய அபவ ஆன பிர அன்னுவிஷிய மூயம் பீந்தரிப்ப வயகுசிச்ச திருணவனஸ்பீட்டம் அபஹ யக்தி அது நித்திய பஹுவச்சனம் சொல்லுவார்கள் எப்பவுமே அது பன்மைதான் ஆப்பகாம் கிடையாது ஆபா அப்பஹா அத்வி அதெல்லாம் அப்பஹாங்கிறது கடைசியில் அப்ப உபாஸ்வ அப்படின்னா நீரை வழிபடுவாய்ப் பூயா அன்னத்தை காட்டிலும் பெரியது ஆபா ஜலம் நீர் அது எப்படி பெரியது விளக்கம் சொல்கிறது தஸ்மாத்து எதா சுவஷ்டிஹி நபதி பிராணாக வியாதியந்தே மழை நன்றாக பெய்யவில்லை என்றால் சுவருஷ்டி திருக்குறளில் ரெண்டாவது அதிகாரமே மழைதானே சிலப்பதிகாரத்திலே அதுதான் சொல்லுகிறது மா மழை போற்றுதும் மாமழை போற்றுதும் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர்ப்பாற்று அதனாலதான் அந்த துப்பார்க்கு துப்பாய உணவை அருந்துபவர்களுக்கு உணவுப் பொருளாக ஆகி தானும் உணவுப் பொருள்களை உண்டு பண்ணுவதோடு மட்டுமல்லாமல் தானும் உணவுப் பொருளாக ஆவது மழையினால் பெறப்படும் நீராகும் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை அல்ல சுவின்னு போட்டுது மழை பெய்யணும் அளவா பெய்யணும் காலே வருஷத்து பர்ஜன்யா சரியான காலத்துல சரியான அந்த சொல்லுகிறார்கள் பத்து நாளைக்கு ஒரு மழை வேணுமா ராத்திரி மாத்திரம் பெய்யணுமா பகல்ல பெஞ்சு நமக்கு சிரமம் கொடுக்கப்படாத தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து திங்கள் திங்கள்னா ஒரு மாசம் மும்மாறினா மூணு மழை பத்து நாளைக்கு ஒரு மழை ஐயர் ஒழுங்கா வேதம் சொன்னார்னா உங்களுக்கு படிச்சமைப்பு வேதமோதிய வேதியற்கோர் மழை ஆக பிராணாகா வியாதியந்தே மழை சரியா பெய்யலைன்னா எதா சுவிஷ்டி நபவதி மழை நன்றாக பெய்யவில்லை என்றால் பிராணாகா வியாதியந்தே உயிர்கள் எல்லாம் துன்பப்படுகின்றன துக்கப்படுகின்றன பாருங்க மழை பெஞ்சவொடனே இந்த புல்லாம் பாருங்க அப்படியே சிரிச்சுண்டு பேசுறது இந்த பொருட்களெல்லாம் பார்த்தா இதெல்லாம் அது மாத்திரமில்லை இப்போ ஒரு ஒரு நோய் வருது இந்த செடிக்கெல்லாம் அதுக்கு மருந்தே கிடையாதுங்கிறாங்க மழையை தவிர வேற ம மழை பெஞ்சாதான் போகுமா இல்லாட்டி அந்த நோய் போகவே போகாதுங்கிறாங்க இப்போ மழை பெய்யணும் பிரார்த்தனை மழை பெஞ்சா தான் அது போகும் நாங்கள் எங்கே பார்த்தோம்னா இந்த கொடியெல்லாம் பூச்சி வந்திருக்கும் அத்தி மரத்தில் எல்லாத்துலேயுமே பூச்சி வருது அது காரணம் என்னென்னா அது அது மழையின்மைதான் காரணம்னு சொல்றாங்க மழை பெஞ்சா சரியாயிடு போட்டோம் ஜனங்கள்லாம் துக்க உயிர்கள் எல்லாம் எல்லா உயிர்களும் அனைத்து உயிர்களும் விசும்பின் துழி வீழின் அல்லால் அங்கே பசும்புள் தலை அரிது அதுவும் அந்த அதிகாரத்தில் தான் வருது ஆஹ் வியாதியே கடல்ல இருக்கிற ஜீவராசிகளுக்கே ஆ நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தழிலி தான் நல்காது அதுக்குள்ளீவராசிகளுக்கு கடல்ல தானே இருக்கு நம்ம நினச்சுருக்கோம் அதுக்கே மழைஜனம் வேணுமா ஆகவே பிராணாகா வியாதியே பிராணாகனா ஜீவர்கள் அர்த்தம் உயிர்கள் அனைத்தும் துக்கப்படுகின்றன என்ன ஏது ஏன் துக்கப்படுறதுனா சாப்பாடெல்லாம் கம்மியாயிடும் அன்னம் கனியோ பவிஷதி உணவுப் பொருள்களெல்லாம் குறைந்துவிடும் மழை சரியாக பெய்யவில்லை என்றால் உணவுப் பொருள்களெல்லாம் குறைந்துவிடும் உணவுப் பொருள்களெல்லாம் குறை குறைந்து விட்டால் நமக்கு உணவு கிடைக்காது உணவு இல்லை என்றால் நமக்கு வலிமை இருக்காது வலிமை இல்லை என்றால் நமக்கு தெரிந்து கொள்ள இது நம்ம நம்ம நம்ம உண்மை சரியான விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியாது அப்படி கனெக்ஷன் இருக்கு ஒன்னொன்னும் செய்து நல்ல கனியோ பிஷியதி அத்த எதா அப்புறம் எடுத்தது என்னது இது வந்து வத்திரேக்கம் ஒரு விர்டி அபாவே ஜல அபாவே அன்ன அபாவா தஸ்மாத் அன்னஸ் ஜலம் காரணம் அவ்வளோதான் இது அன்வயமா சொல்ற எதா சுவ்ஷ்டிர் பவதி பிராண ஆனந்தினாக பவந்தி நல்லா மழை பெஞ்சதுன்னா உயிர்கள்லாம் சந்தோஷப்படுகின்றது எப்படி சந்தோஷப்படுகிறது அன்னம் பகுபவிஷ்யத்தி எல்லாம் வந்து விவசாயத்தை சார்ந்திருந்தால் வாழ்க்கை இப்போ அப்படி இல்லை இங்க மழை பெய்கிட்ட பரவாயில்ல ரூபாயை விட்டு எரிஞ்சால் அமெரிக்காவிலேருந்து வருதுன்னா இப்படிலாம் சொல்கிறாங்க நம்ம ஏரியாவுக்குள்ள சிலதெல்லாம் சொல்கிறாங்க நம்ம எங்கே பிறந்திருக்கோமோ அதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த ஏரியாக்குள்ள வெளியேற உணவுப் பொருள் தான் நம்ம உடம்புக்கு நல்லதான் அப்படி ஒரு கருத்து இருக்குது நம்ம வீடு கட்டுறதுக்கு வேண்டிய சாமான்கள்லாம் கூட அந்த அஞ்சு அந்த ஏரியாவுக்குள்ளேயே கிடச்சிடுவோம் அங்கங்கே இருக்கிற பொருளை வச்சுன்னு வாழ்கிறதுனு ஒரு கருத்து இது வந்து என்ன ஏற்றுமதி இறக்குமதி இங்கே இருக்கிறது அங்கே அனுப்புறது இங்கே அதிகமாக போச்சுன்னா அங்கே அனுப்புறது அங்கே அதிகமாக இருக்கிறது இங்கே வாங்கிக்கிறது அப்புறம் நம்ம பண்டை மாற்றம்லாம் பண்ணின்னு இருக்கோம் அதெல்லாம் இருக்கட்டும் அதுவே போரும்ங்கிறாங்க அப்படிப்பட்ட இடத்துல தான் நம்ம வாழ்வோம் இல்லாட்டி அங்கே இருக்க மாட்டோம் அன்னம் பகுபவிஷத்தி ஆகையினால வடிவங்களுடைய இந்த வந்திருக்கான் அதனாலதான் ஒரு ஸ்லோகம் சொல்றது ஆப்போ நாரா இரோக்தா ஆரசூனவா அயனம் தச புரோக்தம் தேன நாராயண ஸ்மிருதா நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் சொல்ற போது ஜலத்திலிருந்து தான் எல்லாம் அதுதான் சலிலகும் சர்வமா இதம் இந்த சலிலம்ங்கிறதுக்கு ஜலம்னு ஒரு அர்த்தம் ஒரு அர்த்தம் இப்படி வேதத்தில் நாசதிய சூக்தம் போன்ற பகுதிகளில் சொல்லப்படுகிறது ஆஹ் இந்த ஜலம்தான் இந்த ரூபம் ஆயிருக்கான் ஜலத்திலிருந்து தான் பிருத்திவி உண்டாயிருக்கு எல்லாவற்றிலும் நீர்தத்துவம் இருக்கிறது நீர்தத்துவம் வடிவங்களில் நீர்த்தித்திருக்கிறது எல்லாம் தேவ மனுஷியாக பசவச்ச பயகும்சிச்ச திருணவனஸ்பதய பிபீலிகம் ஆபயவ இமா மூர்த்தா இத்தனையும் ஜலத்தினுடைய வெளிப்பாடுதான் ஜலத்தினுடைய பரிணாமங்கள் தான் நீரினுடைய பரிணாமங்களே இந்த வடிவங்கள் எல்லா நீர்னுடைய அதாவது திரவம் தான் திரவமே திடமாக காட்சி அளிக்கிறது அப்புறம் ஒரு நாளைக்கு இது திரவமாம் ஆயிடும் அதுல இருந்து தோன்றியிருக்கிறது என்று சொல்லுகிறது என்ன பண்ற அப்போ வா இங்கூத்தனா ஆசவோனா மோ விராடாஸ்வராடா ஷந்தோ யுஷ்யா ஜோதிகுப்போயுஷ் எப்ப பார்த்தாலும் ஜலத்தை எடுத்து அதான் சொல்லிண்டே இருக்கும் அப்பிரணய பிரச்சர அபிரணி யஜோ வா ஆரீய பிரச்சரணி வஜ்ரோ வா ஆ வஜ்மேவிராத்திருபிய பிரகத்த பிரணீய பிரச்சர அபஹ் பிரணயதி ஆய் ரோஹி ரப்பை அப பிரை தேவ பிரியாமலத்துலதான் தேவர்கள் இருப்பாரு அதெல்லாம் கும்பத்துல ஜலத்தை விட்டு பூஜை பண்றோம் தேவ பிரியாம பிரியந்திர அபயதி ஆய் சர்வா தேவா देवता தேவா ஏவார பிரச்சலை புனிதிரேண பவித்திரேணவசோ சூரிய மந்திரங்கள்லாம் அவ்வளவு அர்த்தபுஷ்டியா இருக்கு இத சொல்லாம கர்மாக்களே கிடையாது அதில் ஆப அப உபாஸ்வ ஜலத்தை பிரம்மமா நினைச்சி பூஜை பண்ணப்பா தியானம் பண்ணுங்கிறார் நம்ம பண்ணுற போது இந்த சம்ஸ்காரம் ஏற்படுறது எல்லா அந்த ஈஸ்வரனாக பார்க்குறோம் கடவுளாக பார்க்குறோம் உயர்ந்த ஒரு இது என்ன பண்ணுறதுன்னா பெரிய சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணுறது நமக்கு தெரியாது இப்படிலாம் பண்ணிகிட்டே இருந்தா தொடர்ந்து பண்ண பண்ண என்ன ஆகும்னா அந்த வலிமை என்னன்னு வர்ணிக்கிறது அடுத்தது आपनोति कामान तृप्तिमान यावदपाम गतम, गतम। तत्रास्य कामचारो திரு காமச்சாரோப்போம்மேத்துப்ப भूय भूयो तन्मे भगवान பகவான் பலச்ரு அப இல்ல சிம்பிளா போட்டுங்கோ தீர்த்த பிரம்ம உபாசனா அதுனாலதான் தீர்த்தம்னு போடுறோம் தீர்த்தம்னா புனிதமானதுன்னு அர்த்தம் ஏ தீர்த்தாணி பிரச்சரந்தி சிறோங்க ஜலத்தையே நம்ம தீர்த்தம்னு சொல்றோம் யாத்திரை பண்றது தீர்த்த யாத்திரைங்கிறோம் தீர்த்தம் ஆடுறதுங்கிறோம் தீர்த்தம் ஆடுதல் ராமேஸ்வரத்துக்கு போய் தீர்த்த ஸ்நானம் பண்றோங்கிறோம் ஆ ஜலத்தை தான் தீர்த்தம் தத் தீர்த்தம் அதல்லவோ தீர்த்தம் இந்த ஜலத்தை மந்திரம் சொல்லி சம்ஸ்காரம் பண்ணிவிட்டா அது தீர்ச்சமாயிடும் வேதத்துல நிறைய இருக்கு இப்ப இந்த மலை மழை பெய்யுற போது வேகமா போயிடலாமே நான் போகக்கூடாதுன்னு வேதம் சொல்றது பான் வருஷ தினதாவே மழை பெய்ய போது ஓடாது அது பகவான் உனக்கு அபிஷேகம் என்றார் நினச்சுக்கோ வருஷ தினதாவே அமிர்தம் வா ஆஹா அமிர்த சனம் தரித்தை அபிஷேகம் நடக்கிறது நம்ம நடக்க வேணும்னு மழையில் நம்ம போகலை நம்ம போறபோது மழை வந்து எடுத்து கொடையும் எடுத்துக்கல அப்ப என்ன பண்றதுன்னா மழை ஜலத்துல ஓடாம அதை பகவான் பண்ற அபிஷேகம் நெனைச்சிக்கோ அமிர்தம்பா ஆப்பா அப்ப இதை உபாசனை பண்ணினா என்ன கிடைக்கும்னா வாழ்க்கையில வேண்டியதெல்லாம் சர்வான் காமான் திருப்திமான் பவத் அவனுக்கு எல்லா என்ன கேட்ஜெட்ஸ எல்லாம் கிடைக்கும் வேணும்னா ஃபோன் அடித்தா எல்லாம் சாமானும் வீட்டுக்கு வந்து சேரும் வந்தால் அது மாத்திரம் வர்றது மாத்திரம் இல்லை அது வந்து திருப்தியாகவும் இருக்கும் இவன் கொடுக்குறேன்னா பிளாஸ்டிக் போய் ஓட்டையாக இருக்குது பாதி எங்கேயோ போயிடுத்து இருக்கும் இல்லையா ஆனால் கற்பனை பண்ணுறேன் நமக்கு அந்த சம்சாரம்லாம் இல்லை நம்ம சம்சாரம் வேறு அதெல்லாம் ஒரு சாமான வாங்குகிறான் வாங்கினா அந்த பொருள் சரியாக இருக்கணும் திருப்தியாகவும் இருக்கும் பொருள் வீடு இருக்கணும் நான் நினைக்கிறதெல்லாம் இருக்கு திருப்தியா ரூம் கிடைச்சா போருமா அந்த ரூம் திருப்தியா இருக்கணும் ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிறோம் தாத்பரியம் அதெல்லாம் இல்லையே பூம வித்தியா தானே தாத்பரியம் ஆகையினால அப்படின்னு சொல்லிக்கிறோம் பாருங்க அது மாதிரி இது வந்து என்னன்னா திருப்திமான் பக்தி இந்த சாப்பாடு விஷயத்திலேயோ மற்ற விஷயங்களோ நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானது கிடைக்கும் கிடைச்சதில் திருப்தியும் இருக்கும் ஏதோ பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார் ஒன்றும் குறைச்சல் இல்லை நல்ல சூழ்நிலை நல்ல வாழ்க்கை ஒன்றும் குறைச்சல் இல்லை திருப்திமான் பவதி திருப்தி மத்தி பவத்தின்னு போட்டுங்க தப்பு இல்லை என்ன ஒரே புல்லிங்கமாக இருக்கேன் அப்படின்னு போட்டா இப்படியே பண்ணிவிட்டாங்கப்பா நீங்க நினைக்கா இங்க படிச்சிருந்த சூரிய நமஸ்கார மந்திரம் அம்பழகா இருக்கு மந்திரம் என்ன சொல்கிறது அறிந்தால் அவளை ஆணாக கருத வேண்டும் ஒரு ஆண் பிரம்ம தத்துவத்தை அறியவில்லை என்றால் அவனை பெண்ணாக கருத வேண்டும் வேத மந்திரம் இருக்கு ஸ்திரியாவு அப்பாவுக்கு ஜானாவுக்கு அப்பாவா சொல் மகனுக்கு ஞானம் இருக்கு பிரம்ம இருக்கு அப்பாவுக்கு பிரம்ம தான் இருக்கு அப்படி இருந்ததுன்னா வந்து பையனுக்கு அப்பாவா மாறிடுறானா கவிரிய புத்திரமா எஸ்தாவி ஜானாத் சவித்து பிதாசத்து வேதமே சொல்லியிருக்கு இதெல்லாம் சூரிய நமஸ்கார மந்திரங்கள் அதனால் அதாவது பெண்களுக்கு ஏதோ ஞானம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் அப்படின்னு பாடியிருக்கார் பாரதியர் அதனால ரொம்ப இதாக நினைச்சப்படாது திருப்திமான் பகதிக்கு போய் இப்படி போயிட்டேன் யாவது கதம் திருப்திமதி பவத்துன்னு அர்த்தம் யாவது அப்பாம் கத்தம் தத்ராச யதா காமச்சாரோ போது ஜலம் எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் இவனும் ஃப்ரீயாக மூவ் பண்ணுவான்னு அர்த்தம் இதெல்லாம் ஸ்துதி அவன் வந்து ஃப்ரீயா இருப்பான் சுதந்திரமா இருப்பான் சந்தோஷமா இருப்பான் எதற்கு அவன் அடிமை இல்லை இதெல்லாம் அர்த்தம் யாரு ஜலத்தை பிரம்மம்னு உபாசனை பண்ணினா அந்த பலன் ஜலத்தை காட்டிலும் பெரியது ஏதேனும் குருநாதா அப்படின்னா யாரு நாரதர் மறந்து போயிடப்படாது போயிட்டோம் திடீர்னு போயிட்டே இருந்தா இந்த உபனிஷத்துல யாரு குரு யாரு சிஷ்யன் கொஞ்சம் அதுக்குதான் இன்னொன்னு வரப்போறது ஸ்மரா வரப்போது ஸ்மரணத்தை உபாசனை பண்ண சொல்ல போறது அடுத்த மந்திரம் படிக்கணும் தேஜோபாவா आकाशम तदाहु निशोचति வாயம் ஆகம தோோச்சிஷ் வாஜய தூர்வம் தசயிவ் அப்ப तदेत திருஷீச்ச इति வித்தோத்தே ஸ்தனையதிஜெய்தூர்வம் தசயசத்தைஸ்வே நெருப்பு நீரை காட்டிலும் பெரியது எது உயர்ந்தது மேலானது சிறந்தது நுண்மையானது எது என்று கேட்டால் நெருப்பு அப்ப வாவ தேஜா பூயா தேஜா பூயா தேஜஸ் அத காட்டிலும் சிறந்தது மேலானது சிறந்ததை விட பெரியதுன்னு போடும் போறோம் தத்வா ஏதத் தத்துவ ஏதத்து வாயு ஆகிரு ஆகாசம் அபிதபதி காற்றை கிரகித்துக்கொண்டு வெளியை து வெளியாக்கிடுதா என்ன பண்றது காற்றின் துணை கொண்டு இடைவெளியை ஆகாசத்தை சூடுபடுத்துகிறது சொல்லி அக்னியோட விசேஷத்தை சொல்ற அக்னியோட மகிமையை சொல்றார் ஆகினால எல்லாத்தையும் அக்னியானது தகிக்கிறது எனவே அக்னி இதாகிறது ஒரு விஷயத்தை சொன்ன மகிமையை சொல்லணும் ஒரு மீட்டிங் நடந்தா வரவேற்புரை முதல்ல ஒரு பிரார்த்தனை அப்புறம் வரவேற்புரை தலைவர் உரை அந்த உரை இந்த உரை கடைசியில் மெயின் ஸ்பீக்கர் கோவிந்தா இல்லாட்டி ஏதோ பேச்சு ப்ரோக்ராம் எல்லாம் நடக்கிறதுனு வச்சு கூட ஒருத்தரை கூப்பிட்டா வரவேற்புரை பண்ணுற போது என்ன பண்ணணும் ஒரு என்ன பண்ணணும் இவர் வந்திருக்கார் அவர் வந்திருக்கார் அவங்களையெல்லாம் வரவேற்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஒரு சொல்லி அவருடைய இருக்கோ இல்லையோ கொஞ்சம் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் உண்மை நிறைய பொய் ஏதாவது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு எல்லாம் சொல்லணும் அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில் உலக லௌகிக்க வாழ்க்கையில் திருப்திப்படுத்துறதுக்காக சில இதெல்லாம் பண்ணுறோம் ஆனால் அது சாஸ்திரத்துலேயும் எதையுமே எதை சொன்னாலும் சரி அதுக்கு ஒரு அச அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் அதனுடைய மகிமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ தேஜஸ்தத்துவத்தோட மகிமை என்ன அது எல்லாவற்றையும் எரிக்கிறது தகிக்கிறது சுடுகிறது காத்து மூலமா எவ்வளோ பண்ணுறது இல்லையா இந்த வந்து சுடுகாத்து நீங்கள் கார்லாம் இப்போ எப்படி இருக்கு இது வேணும் குளிர் காற்று வேணும்னா குளிர் காத்து வரும் சுடுகாத்து மலை மேலே போயின்ட்டு இருந்து ட்ராவல் பண்ணால் என்ன பண்ணலாம் அதை ஹீட்ரை போட்டால் இதாயிட்டு இருக்கும் பாருங்கனே அக்னி தத்துவமானது இந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது என்னது அக்னி தத்துவம் அது குளிரவும் வைக்கிறதுன்னு சொல்லலாம் அது வந்து இதை அதுக்குள்ள மீடிய மீடியேட்டரை பொறுத்து அந்த மீடியத்தை பொறுத்து அது பண்ணுறது ஆகவே அக்னி தவத்தினுடைய மகிமைகளை சொல்லுகிறார் அடுத்த வகுப்புல தொடர்ந்து பாக்கலாம் ஓம் ஆயன் அங்கா வாக்ஷு மிச்சம் மாஹம் மா மாக்கோத் அனராக்கணமஸ் அணம் தாத்ரேஜத் சுதர்மாஸ் தேமயிசூம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவழி போற்றி போற்றீ மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வா்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஷாந்திஷா ஹரி ஓம் ஆதிகுநாஸ்வீ